முப்பத்தி அப்துல்லா அறிவிக்கின்றார்கள் நெருக்கமாக்கி வைக்கப்படுவான் அவனது பாவத்தை அவன் முன் வைத்து இந்த பாவத்தை நீ அறிவாயா இந்த பாவத்தை நீ அறிவாயா என்று கேட்டு அவனது பாவங்களை அவனிடம் இறைவன் உறுதிப்படுத்திக் இறைவா நான் அறிவேன் என்பான் அதற்கு அல்லாஹ் நிச்சயமாக நான் உலகில் உன் மீது அதை மறைத்து வைத்திருந்தேன் இன்று நான் அதை மன்னித்து விட்டேன் என்று கூறுவான் உடனே அவனது நன்மைகளின் பதிவு ஈடு அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நபி சொல்லு அணி அவர்கள் கூறினார்கள் புகாரி நான்கு ஆறு முஸ்லிம் இரண்டு ஏழு எட்டு